ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம தரிமையூய்தமேவாருஷம் பிரபேய்லோகோ பாதி பகுதிக்கு நேற்றுக்கு அர்த்தம் பார்த்தோம் அதாவது இந்த சம்சாரவம் இந்த சம்சாரமானது ஒரு மரத்தோடு ஒப்பிடப்பட்டது இந்த மரம் எப்படி வேரோடு இருக்கிறதோ வேர் என்கின்ற காரணத்தோடு இருக்கிறதோ அப்படி இறைவன் மெய்ப்பொருள் என்ற காரணத்தோடு தான் இந்த மாய பிரபஞ்ச வாழ்க்கை விளங்குகிறது ஆக நம்முடைய படைப்பு வாழ்க்கை இறைவனை மெய்ப்பொருளை ஆனந்தமே வடிவான பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது நாம் அந்த ஆனந்தமான மெய்ப்பொருளை உணர வேண்டும் எனவே இந்த வாழ்க்கையில் பொய்யான இன்பத்தை நிலையற்ற இன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பற்றை அறிவின் துணை கொண்டு நாம் நீக்கி மெய்ப்பொருளை உணர முற்பட வேண்டும் அப்படி முற்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பகவானை ஷரணாகதி பண்ண வேண்டும் அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஷரணாகதி தம் ஆத்தியம் புருஷம் ஏவ பிரபத்தியே அந்த ஆதி புருஷனை ஆதி புருஷனைனா அந்த மெய்ப்பொருள் அல்லது ஈஸ்வரனை சரணாகதி பண்ணுகிறேன் ஞானத்தை பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அல்லது அந்த மெய்ப்பொருளை புருஷன்னு சொன்னாலே பரபிரம்மன் அந்த மெய்ப்பொருளை தம் ஆத்தியம் புருஷமேவ அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு முற்படுகிறேன் முமுட்சுத்துவம் அந்த ஜிஜ்யாசுத்வம் எதை குறிக்கிறது இது இந்த வரி அக பக்தி சரணாகதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மோக்ஷத்தை விரும்புகின்ற ஆர்வத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்குரிய ஞானத்தை தேடுவதாகவும் பொருள் செய்து கொள்ளலாம் அகத்தம் ஆத்தியம் புருஷம் ஏவ பிரபத்யே இந்த சாங்கிரதையை நம்ம அழுத்தத்துக்காக புரிஞ்சுக்கணும் புருஷம் ஏவச்ச பிரபத்தியே அதையே நான் அந்த இறைவனை உணர்வதற்காக நான் பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணுகிறேன் அவரை அடைய வேண்டும் அவரை உணர வேண்டும் என்பதே என்னோட குறிக்கோளாக இருக்கட்டும் அதற்கான விஞ்ஞானத்தை பெறுபவனாக நான் இருப்பேன் ஆக அர்த்தம் அந்த இறைவனை பற்றி சொல்லுகிறார் யதா புராணி பிரவர்த்தி பிரசுருத்தா தம் ஆத்தியம் புருஷம் பிரபத்தேன்னு கனெக்ட் பண்ணணும் யாரிடமிருந்து இந்த பழமையான படைப்பானது மாபெரும் இந்த படைப்பானது வெளிப்பட்டிருக்கிறதோ அந்த மெய்ப்பொருளை ஊர்துவ மூலம்னு படித்தோமே ஊர்துவ மூலம் அந்த காரணம் உயர்ந்ததுன்னு படித்தோம் ஆரம்பிக்கிற போது அந்த பொருள் தான் இங்கே சொல்கிறார் அவர் ஊர்துவ தான் இங்கே சொல்கிறார் எதா புராணி பிரவருத்தி பிரசுதா தம் ஆத்தியம் புருஷம் ஏவ அகம் பிரபத்தியே எந்த மெய்ப்பொருளிடமிருந்து மாயாசக்தியானது பிரபஞ்சத்தை தோற்றுவித்திருக்கிறதோ அந்த மாயைக்கும் அதிபதியான அந்த மெய்ப்பொருளை நான் உணர விரும்புகிறேன் உணர முற்படுகிறேன் அதன் குருநாதரை சரணாகதி பண்ணுகிறேன் என்பது கருத்து இனி அடுத்த ஸ்லோகம் தகுதிகளை அத்தமாக சொல்லுகிறது அதை நாளைக்கு படிக்கலாம் தத்த்பதம் தற்பரிமார்கி தவ்யம் எஸ்மின் கதா